சீரராஜெல்வம்போன் சீர்கபே என் ஆசான் வீரராக வர்க்கப்புகள் அருள்மிகு காலத்தை சுரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கியார்த்தைகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ சூரிய சதகம் துடு உபன்யாசத்தின் உபயோகாரர்களான வைஷால்பகி திருமதி கே லட்சுமிபாய் அமையர் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்று நாம் ஸ்லோகம் 72 ரெண்டு பார்க்கிறோம் நேராஹீன மூலே விஹித்தபரிக்க சித்த சாத்தியை மருத் பாதோபாந்தே ஸ்துதூவலம் பலிஹரிர் ரபசா ஆகர்ஷணவேகிராமியன் வோம அம்புராசு அசிஷிர கிரண சந்தனஹ சந்ததம் ஓ திசாத் லக்ஷ்மி அபாராம் அதுலித்த மகிமேவ அபரோ மந்தராத்ரி இந்த ஸ்லோகத்திலே கவிஞர் மயூரகவி பார்க்கடலை கடைவதற்கு மத்தாக பயன்பட்ட மந்திரமலையையும் சூரியனுடைய ரதத்தையும் ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார் இது ஒரு சிலேடை மந்திரமலையும் சூரியனுடைய ரதமும் சில காரணங்களாலே ஒத்திருக்கின்றன அதனால இதுதான் அதுதான் இதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சுவைபடை சொல்லுகிறேன் அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா இதுல பெரும்பான்மை வார்த்தையினுடைய ஒலி ஒற்றுமையின் அடிப்படையிலே இந்த சிலேடை அமைந்திருக்கிறது அதை நம்ம பதம் பிரிச்சு பார்க்கற போதுதான் புரியும் நேத்ரா ஹீனேன அப்படிங்கிறது முதல் பதம் நேதா நேத்ரு அப்படின்னா தலைவன் அர்த்தம் இதுக்கு வந்து சூரியனுடைய ரதத்துக்கு அர்த்தம் சொல்றதா இருந்தா ஹீனேன நேத்ரா அப்படின்னு வரணும் ஹீனும்னா உடல் உறுப்பு குறை அருணனுக்கு இடுப்புக்கு கீழே உறுப்பு இல்லை அவனுக்கு தொடையும் இல்லை காலம் இல்லை உங்களுக்கு தெரியும் நேத்ரோ என்றால் இந்த இடத்திலே அந்த ரதத்தை ஓட்டும் ரெஸ்பான்சிபிள் டிரைவர் உறுப்பு குறைந்த இடுப்புக்கு கீழே அங்கங்கள் இல்லாத இந்த ரதத்தின் ஓட்டு இருக்கான அவனாலே என்று அங்கு பொருள்படும் அவன் என்ன செய்யறான் அப்படின்னா மூலே விகித பரிக்கரகா மூலம்னா கீழ்ப்பக்கம் சாதாரணமாக வேருக்கு மூலம்னு சொல்லுவாங்க அது என்ன மூலிகா அப்படிங்கிற வார்த்தை வந்தது ரதத்தினுடைய கீழ்ப்பக்கம்னா சூரியன் மேலே மேல் தட்டில் உக்காந்துருக்கிறான் அருணன் கீழ்த்தட்டில் உக்காந்துருக்கான் இப்போ இந்த காலத்தில் பஸ்ஸு கார் அமைப்பெல்லாம் வேற சமமாக இருக்கு சில சமயத்தில் கார் ஓனர் டிரைவருக்கு பக்கத்திலேயே உட்காந்துருக்கிறான் மேலே கீழறங்கிற பேச்சுக்கு இடமில்லை ஆனா அந்த காலத்து ரதத்தின் அமைப்பு எப்படி நீங்க பகவத்கீதை உபதேசிக்கும் கண்ணனுடைய படத்தை பார்த்தீங்கன்னா குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்திலே கண்ணன் கீழ்தட்டுல உட்காந்துருப்பான் அர்ஜுனன் மேல் தட்டில உக்காந்துருப்பான் அது பகவத்கீதை உபதேசமே அப்படித்தான் நிகழ்ந்தது சில கேலண்டர்களில் தப்பாக போட்டிருக்கிறாங்க அர்ஜுனன் வந்து மண்டி போட்டு தரையில் பகவத்கீதை உபதேசம் கேட்குற மாதிரியும் கிருஷ்ணன் மேலிருந்து உபதேசிக்கிற மாதிரியும் படம் போட்டிருக்கிறாங்க ஆனால் உண்மையில் நடந்தது அது அல்ல இவன் மேல்தட்டிலே அமர்ந்து கொண்டு கேள்விகள் கேட்டான் அவன் கீழ்தட்டிலே அமர்ந்து கொண்டு பதில் சொன்னான் அதனால தான் ஒரு ஸ்லோகத்தில் பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறான் ஞான உபதேசம் பெறுகிற லட்சணம் இது இல்லைடா நீ மேலே யஜமான் மாதிரி உட்காந்துட்டு கேட்கறேன் நான் கீழிருந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதனால ஞானிகளையும் குருக்களையும் முனிவர்களையும் அண்டி சேவை செய்து பணிப்படை செய்து பாதம் தொட்டு கேள் அவங்க தான் உனக்கு விவரமா சொல்லுவாங்க இப்போதைக்கு அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு யுத்தம் செய்யலாமா வேண்டாமாங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அந்த அளவு தான் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னான் ஒருவேளை அவன் போது பயந்து போய் தேரை விட்டு கீழே குதிச்சு தலையில வண்டி போட்டிருப்பான் அது வேற விஷயம் ஆமா அப்படிதான் உக்காந்துறேன் நான் அந்த காலத்திலே ரதங்கள் ஓட்டப்படும் போது ரதத்தை ஓட்டக்கூடிய சாரதி கீழே உக்காந்திருப்பான் அந்த ரதத்திலே அமர்ந்திருக்கிற ரதத்தின் சொந்தக்காரன் மேலே உக்காந்திருப்பான் இங்கே சூரிய ரதத்திலே அருணன் ரதத்தை ஓட்டுகிறான் அவன் கீழே மூலே அப்படிங்கிற வார்த்தைக்கு கீழேனு அர்த்தம் விகித பரிகரக தனக்கு ஏற்பட்ட கடமைகளை செய்கிறான் விகித்தனா அவனுக்கு என்று விதிக்கப்பட்ட செயல்கள் ஒரு தேரோட்டிக்கு என்ன விதிக்கப்பட்ட செயல்கள் குதிரையின் கடிவாடங்களை ஒழுங்காக எழுத்து பிடிச்சிக்கணும் குதிரையெல்லாம் ஏழு குதிரையும் ஒரு சீராக போகணும் ஒரு குதிரை முன்ன ஒரு குதிரை பின்ன போகக்கூடாது அந்த ஏழு கழிவாடங்களையும் மெயின்டைன் பண்ணணும் அந்த குதிரைகள் ஒரே ஸ்பீடில் போகும்படி அவன் வந்து தார்கோலாலும் தன் காலாலும் ஏதாவது செய்யணும் இவனுக்கு காலில்லை அப்போ அந்த ரதத்திலே குதிரைகள் ரதத்தோடு கட்டப்பட்டு இருக்கிற ஏற்காலிலே நுகத்தடியிலே அந்த கட்டு அவிழ்ந்து போகாமல் இருக்குதாங்கிறத எச்சரிக்கையாக அவன் அப்பப்போ சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே வரணும் ஏன்னா குதிரைகள் இழுக்கிற வேகத்தில் ரதத்துக்கும் குதிரைகளுக்கும் உள்ள சம்பந்தம் விட்டு போச்சுன்னா குதிரை பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் அதனால அதையும் அப்பப்போ செக் பண்ணணும் ரதம் ஓட்டுறதுங்கிறது சும்மா குதிரையை அப்படி தட்டிவிட்டு ஓடுன்னு நம்ம தூங்குறது இல்லை எந்திரத்தில் ஓடக்கூடிய பஸ்ஸுலேயோ கார்லேயோ கூட தூங்கக்கூடாது தூங்குனா உடனே எங்கேயாவது பஸ் அதுக்கு தான் பஸ்ஸில் கியர் சிஸ்டம்னு வச்சுருக்கிறான் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை அந்த கீரை மாற்றிக்கிட்டே இருந்தால் டிரைவர் வந்து ஒழுங்காக பஸ் ஓட்ட முடியும் ஒரு டிரைவரை ஆன் பண்ணி ஒரு கியர் ஆன் பண்ணிவிட்டு பாட்டுக்கு தூங்குறாருன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரத்தில் பஸ் ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும் அப்படி வச்சிருக்கிறான் அப்போ வந்து எல்லாரும் சாகாமல் ஊர் போய் சேருவாங்க அப்படின்னு அதனால் விகித என்றால் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான் இது வந்து சூரியனுடைய ரதத்துக்கு பொருந்தும் இப்போ மந்திரமலைக்கு இது எப்படி பொருந்தும் அப்படின்னா அதுக்கு இந்த வார்த்தைகளை எப்படி பிரிக்கணும் நேத்திரா அஹிநேனன்னு பிரிக்கணும் அஹினா நாகராஜன் இங்கே திருவந்திபுரம் நம்ம சொல்றோமே கடலூருக்கு பக்கத்தில் அதுக்கு ஏன் அந்த பேர் வந்தது அகிந்திரபுரம் அகிந்திரன்னா ஆதிசேஷன் ஆதிசேஷன் அந்த கேத்திர வரலாற்றிலே முக்கிய பங்கு பெறுகிறார் அதனால அதுக்கு அகிந்திரபுரம்னு வேறு அதை தமிழ்ல சொல்லும் போது திருவஹீந்திரபுரம் என்று திரு சேர்த்து சொல்றாங்க அதை நாம சுருக்கி திருவந்திபுரம் அப்படின்னு ஆக்கிட்டோம் அந்த அகீந்திரன் என்னமோ ஆகி போச்சு இன்னும் மோசம் அங்க வந்து ரிக்ஷா வேண்டிய காரம் தீந்துபுரம் அப்படியா தீந்திபுரம் அப்போ அகிந்திரன் என்ற சொல் தான் அப்படி மாறி இருக்கு அந்த அகி என்பது இங்கே நாகராஜனை குறைக்கும் இப்போ மந்திரமலிகை எப்படி கடைந்தார்கள் மத்து மந்திரமலை என்றால் அதை கடையும் கயிறு என்ன நாகராஜர் வாசுகி என்ற பாம்பு பாம்புகளின் தலைவர் பாதாளலோகத்து பாம்புகளின் தலைவர் அகினேன பாம்பினாலே நேற்றான தலைவர் பாம்புகளின் தலைவனாகிய வாசுகியினாலே மூலே மூலேன கீழ்பக்கத்திலே கீழ்பக்கத்திலே என்ன சமாச்சாரம்னா அந்த மத்தை சுற்றி கட்டுகிற போது உயரத்தில் கட்டினீங்கன்னா இப்படி கடைகளும் போது அப்படியே அவிழ்ந்து கொண்டு வெளியே வந்துடும் அடிப்பக்கத்தில் கட்டணும் அப்படி கட்டி விகித பரிகரகா என்றால் இங்கே கடைதலே குறைக்கும் தேவர்களும் அசுரர்களும் கடைதார்கள் அப்படி இந்த பாம்பு தான் உதவி செய்தது அப்போ என்ன ஆச்சுன்னா சித்த சாத்தியி மரு அங்க கீழே வந்து மூளைங்கிற வார்த்தையை இங்கே யூஸ் மந்திரமலையை சுற்றி கீழே சித்தர்கள் சாத்தியர்கள் மருத்துக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் எதை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் சமுத்திரராஜனை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் தாங்கள் ஆசைப்பட்ட அமுதம் வெளியே வர வேண்டும் என்று பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் இங்க சூரியனுடைய ரதத்துக்கு வரும்போது சித்த சாத்திய மருத் பிகிங்கிறதுக்கு சூரியனுடைய ரதம் போகிறபோது அந்த ரதத்தினுடைய சக்கரத்துக்கு கீழ் மட்டத்திலே நின்று கொண்டு ரதத்தை ஸ்தோதிரம் செய்வார்கள் எப்பவுமே ஒரு ராஜாவை போய் பார்க்க போனா ராஜாவுடைய உகாந்திருக்கிற சிம்மாசனம் மட்டத்தை விட வந்திருக்கிறவங்களுடைய லெவல் கீழே தான் இருக்கும் அதே மாதிரி கோயிலுக்கு போனீங்கன்னா கர்ப்பகிரகத்துல பெருமாளுடைய சன்னிதானம் உயரக்கும் பக்தர்கள் கீழே இருப்பார்கள் அதனால அந்த ரதத்தினுடைய சக்கரத்துக்கு கீழ் மட்டத்திலே நின்று கொண்டு இவர்கள் சேவிக்கிறார்கள் ஆகாச வீதி தானே இவங்க நினைச்சா எந்த லெவல்லையும் போய் நிக்கலாம் மேலையும் நிக்கலாம் கீழையும் நிற்கலாம் அப்போ இங்கே பார்க்கடல் கடையப்பட்ட மந்திரமலைக்கு சித்தர்கள் சாத்தியர்கள் மருத்துக்கள் வணக்கம் தெரிவிக்கிறார்கள் இங்கே பார்க்கடலை கடைகிற போது என்னடான அந்த மத்துனை இவர்கள் ரெண்டு பக்கமும் இருந்து இழுக்கிறார்கள் கயிற்றுனாலே சித்தர்கள் சாத்தியர்கள் மருத்துக்கள்னு சித்த சாத்திய அப்படிங்கிறதுக்கு பலவிதமாக அர்த்தம் சொல்றாங்க இந்த பூமிக்கும் இந்திரனுடைய சொர்க்கத்துக்கும் இடைப்பட்ட லோகத்திலே வித்யாதரர்கள் கிண்ணறர்கள் கிம்புருஷர்கள் சித்தர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் கந்தர்வர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவங்களை குறிக்கிதுன்னு சொல்றோம் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்க பதினெட்டு சித்தர்கள் ககன மார்க்கத்தில் உலாவக்கூடிய சக்தி பெற்றவர்கள் அவர்களும் அங்கே இருந்தார்கள் என்று சித்த சாத்திய என்று சொல்றாங்க இப்போ பதினெட்டு சித்தர்கள்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்தங்கிற வார்த்தை தனியா பிரிஞ்சிடும் அப்படி இல்லாமல் அது சாத்தியர்களுக்கு அடைமொழியா வச்சுக்கிட்டீங்கன்னா சித்தியடைய வேண்டியவற்றை சித்தி செய்த சாத்தியர்கள் அப்படின்னு அர்த்தமாகும் எப்படி பார்த்தாலும் இந்த தேவகணங்கள் மருத்துக்கள் நாற்பத்தி ஒன்பது இந்த மருத்துக்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தேவேந்திரனை கொள்றதுக்குன்னு சொல்லி ஒரு பிள்ளைய கசியப்பட்டு வரமா பெற்றாள் இந்த திதி அப்போ உன் ஒரு கரு உண்டாகும் அந்த கரு வளர்ந்து பிரசவமாகிறபோது அவன் இந்திரனை கொல்லுவான்னு வரம் கொடுத்துட்டார் ரசியப்பர் ராசியப்பருக்கு இந்திரனும் மகன் தான் அதித்தியும் இந்த திதியும் மனைவி தான் பிறக்க போகிற பிள்ளை தான் சக்கலத்தி போறாம இந்த செய்தியை தெரிந்து இந்திரன் என்ன பண்ணினான் இந்த கர்ப்பத்தை வயிற்றிலேயே கலைச்சிடணும்னு சொல்லி அவள் வயிற்றுக்குள்ளையினுடைய சமயம் பார்த்து கொண்டிருந்தான் அதுக்காக ஒரு போலி நாடகம் ஆடினான் அந்த திதி தேவிகிட்டம் போய் அம்மா நானும் உங்களுக்கு மகமாரி தானே உங்களுக்கு நான் சேவை செய்யறதுக்கு எனக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவள் பக்கத்துலேயே இருந்து வெத்தலைப்பாக்கம் போட்டி எடுத்து கொடுத்து சாப்பாடு பரிமாறி எல்லா வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் வந்து அவள் பகல்லே தூங்கினாள் தலைமுடி காலில் படும்படி இது தீட்டுன்னு சொல்லியிருக்கு பகல் தூக்கம் வந்து பெய்களுக்கு ரொம்ப குஷியாக இருக்கும் நாம் பகலில் தூங்கணும்னா வாய்ப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிற பிச்சாசன வேகமாக ஜெயினம் தூக்காந்துடும் ஏன்னா பகவான் பேய்களுக்கு அப்படி வரம் கொடுத்துருக்கிறான் எல்லாருமே நீங்கள் உட்கார முடியாது ஆச்சாரங்கள் குறைவாக தப்பு பண்ணுறவங்களை தான் நீங்கள் பிடிக்கலாம் அப்படின்னு அதனால் இந்த பகல் தூக்கத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்திரன் ஒரு சிறு வடிப்படுத்த ஒரு கர்ப்பத்துக்குள்ளே நுழைஞ்சு அந்த கருவை வெட்டினான் தன்னுடைய விஜராயுதத்தினாலே வெட்டினான் அது அழுதுது அழாதே அழாதே என்று சொல்லி மேலும் மேலும் பீஸ் போட்டுட்டே போனான் முதலில் எழுதுண்டாக்கினா அப்புறம் ஒவ்வொன்றையும் ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தொம்பது உண்டு ஆகி போச்சு அந்த நாற்பத்தி ஒன்பதும் கசியபருடைய வரத்தினாலே மருத்துக்கள் என்று தெய்வக்கூட்டமாகினு புராணம் சொல்றேன் அந்த மருத்துக்கள் எல்லாம் அங்கு இருந்து ஸ்துதி செய்கின்றன அதாவது மந்திரமலைன்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைகின்றனு சொல்லணும் இதை சூரியனுடைய ரதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்துதி செய்கின்றன எடுத்துக்கணும் இதை சித்தர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினெட்டு சித்தர்களும் இப்போ சப்த ரிஷிகளும் சித்தர்களும் எந்த இடத்துல சேர்த்தி அவங்க தேவர்களா மனுஷங்களான்னு ஒரு கேள்வி இருக்குதுங்க இப்போ வசிஷ்டர் முதலிய ரிஷிகள் எல்லாம் முதல்ல இப்ப பிரம்மாவுடைய மானச படைப்பாக படைக்கப்பட்ட ரிஷிகள் அவர்கள் மனிதர்களா தேவர்களானு ஒரு கேள்வி மனுஷலோகத்தில் பெரும்பாலும் இருக்கிறதுனால அவங்க மனுஷாதின்னு சொல்றாங்க ஆனா பிரம்மாவுடைய மானச சிருஷ்டி ஆதலாலே அவர்களும் தேவக்கூட்டம் தான் ஒரு கட்சி இருக்கு ஆனால் அவர்கள் மனிதர்களை போல மனம் புரிந்து பூமியிலே மனித பெண்களோடு வாழ்க்கை நடத்தி இருக்கிறார்கள் அதையும் பார்க்கறோம் நம்ம ஆனால் தேவர்களும் கண்டு அஞ்சி இருக்கிறார்கள் அவ்வளவு தவ அவர்களுக்கு இருந்திருக்கிறது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் இந்த சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களாயி இருக்கும் பட்சத்துல அவர்கள் மனுஷங்களோட தான் அதிகமாக பழகி மனித குலத்துக்கு தான் நன்மை செய்திருக்கிறாங்க கொஞ்சம் எலுமிச்சம்பளம்னு ஒரு படம் இருக்கு அந்த படத்தை பத்தி நம்ம யாருக்குமே தெரியாது இந்த சித்தர்கள் தான் அதை இன்னும் கண்டு கொடுத்து இது காட்டில் இருக்கிற எலுமிச்சம்பழத்தை நீங்கள் நாட்டில் பயிர் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பழம் இதுக்கு ராஜகணினு பேரு பழங்களுக்கு அரசன் எலுமிச்சம்பழம் சகல தோஷங்களும் போகும் என்று அதுல இருக்கிற மருத்துவ குணங்கள்லாம் எடுத்து சொன்னாங்க பித்தத்தை போக்குறதுக்கு எலுமிச்சம்பழம் என்று சொன்னாருங்க எங்க எவ்வளவு மொப்பா கூட எண்ணெய் நெய் ரொம்ப சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு லைன்ஜிஸ் குடிச்சா சரியா இந்த எலுமிச்சம்பழத்துக்கு அந்த இறைப்பையினுடைய உள் சுவரையில இருக்கிற எண்ணெய் நெய் நீக்கக்கூடிய சக்தி உண்டு சரிமான சக்தி கொடுக்கும் இப்படியெல்லாம் பல மருந்துகளை எடுத்து சொன்னார்கள் அது சித்தர்கள் என்று நம்ம அர்த்தம் கொள்ளும் போது நாம் அப்படி வச்சுக்கணும் அடுத்து இங்கே நேத்ராஹேன அப்படிங்கிறப்போ முதல்ல அருணனுக்கு உறுப்பு குறைந்தவன் அப்படின்னு நம்ம பொருள் செல்லும் பட்சத்துல ஒரு அமங்கலமா இருக்கு இல்லையா ஒருத்தனை குறிப்பிடுகிற போது அவனுக்கு ஒன்ற கண்ணு அவனுக்கு தெத்துப்பல்லு அவனுக்கு கையில் காலில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்பில் இருக்குது அதனால முதல்ல நீங்கள் வந்து இதை மந்திரமலை கிடையும் பொருள் கொள்ளுங்கள் என்று சான்றோர் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தபடியாக அருணனுக்கு நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் எடுத்தடுத்துல அப்படி சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த அகி அப்படின்னு முதல் அர்த்தம் பாம்புன்னு எடுத்துக்கணும் அப்படி பாம்புன்னு எடுத்துக்கிற போது பாம்புக்கும் இந்து மதத்துக்கும் உள்ள சம்பந்தம் ரொம்ப அபரிமிதம் உங்களுக்கு தெரியும் சைவமானாலும் வைணவமானாலும் பாம்பு இல்லாமல் இந்து மதத்தின் பிரான்ச்சே கிடையாது விநாயகர் வந்து இடுப்பில் பாம்பு கட்டியிருப்பார் சிவபெருமான் தலையில பாம்பு வச்சிருப்பார் பெருமாள் பாம்பு மேலே படுத்திருப்பார் அடுத்தாப்புல பாம்பு புற்றுல தான் பல தெய்வங்கள் வெளிப்பட்டன நம்ம வரலாறுலாம் படிக்கிறோம் நம்ம கொங்கு நாட்டில் காவிரி கரை காவிரியின் வடகரையுரம் அதாவது நாமக்கல்லில் இருந்து தெக்கே பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் மோகனூர்னு ஒரு ஊர் இந்த ஊரிலே ஒரு அதிசயம் நடந்ததுதான் என்ன அப்படின்னா ஒருத்தர் டி வருஷா வருஷம் பெருமாள் கோயிலுக்கு திருப்பதிக்கு போகிறது பழக்கமாக வச்சுருந்தேன் சின்ன வயசுலேருந்து அவருக்கு முதுமை வந்த உடனே அவரால் போக முடியல அப்போ ரொம்ப அழுது புலம்பினாரான் அப்போ பெருமாள் சொன்னாரான் நான் உங்கள் மோகனூர்லையே இந்த இடத்துல பாம்பு புற்றுக்குள்ளே இருக்கிறேன் புற்று கலைச்சி பார் எனக்கு நீ கோயில் கட்டு நீ இங்கே சேவிச்சின்னா அங்கே சேவித்த கிடைக்கும்னு சொன்னாரான் அதே மாதிரி பார்த்ததுல இருந்தது அந்த பிரசன்ன வெங்கடாஜனை பற்றியே அவர்கள் எடுத்து அங்கே கோவிலுக்கு இப்போ ரொம்ப பிரசித்தமாச்சு அங்கே அந்த கோவில்ல தன்வந்திரி சன்னதி ஒன்று இருக்குது அது ரொம்ப பிரசித்தம் காரணம் என்னன்னா இந்த பாம்பு புற்றுலிருந்து பெருமாள் வந்ததுனால புற்று மண் ஔஷதமாகிறது என்று இந்த கோவில நம்பிக்கை இந்த கோவிலில் கர்ப்பகிரகம் அர்த்த மண்டபம் வெளி மண்டபம் எல்லா மண்டபத்தினுடைய துவாரங்களையும் இடுக்குகளையும் புற்று மண் அது பாட்டுக்கு குட்டிக்கிட்டே இருக்கான் அது எங்கிருந்து வருதுன்னே தெரியல எடுக்க எடுக்க அதை டெய்லி கலெக்ஷன் பண்ணி வர்ற பக்தர்களுக்கு ஔஷதமாக கொடுக்குறாங்க சரியான ரோகங்களும் போகுதுன்னு சொல்றாங்க பாம்புக்கும் பெருமாளுக்கும் உள்ள கனெக்ஷனை சொல்றேன் நான் அதனால இந்த பாம்பு அகி என்பதை முதல் பொருளாக வைத்துக் கொள்ளுங்கள் அகீந்திரன் என்று நாகராஜனுக்கு பெயர் என்று பெரியவர்கள் சொல்வாங்க நேத்ராஹீ இனையூலே விகித பறிக்கரக சித்த சாத்தியகி மருத்பிகி மருத்துக்கள் அப்படிங்கறது மூன்றாம் வேற்றமை உறுப்பு தான் மருத் பிகி இந்த மருத்துக்கள்லாம் தெய்வங்களுடைய கேடர்ன்னு பார்க்குற போது ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் இந்த சித்தர்கள் சாத்தியர்கள்லாம் ரொம்ப அனாயாசமாக நாம கான்டாக்ட் பண்ண முடியாது ஆனால் அவங்க பெருமாளை சூரிய நாராயணனை பார்க்குற அடங்கி ஒடுங்கி வழிபடுகிறார்கள் காரணம் என்னன்னா இந்த வித்யாதாரர்கள் இருக்கிறாங்களே இந்த வித்யாதாரர்களுக்கு பாட்டு நாட்டியம் இந்த சங்கீதம் இந்த நளினக்கலைகள் எல்லாம் அத்துபடி அதனால நீங்க அந்த காலத்துல தான் நளினக்கலையில் ஈடுபட்டவர்கள் கந்தர்வர்களை உபாசனை செய்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த கலையை கற்கும் போது சூரிய கற்றார்கள் ஏன்னா சூரிய எல்லா கலையும் உண்டு ஆஞ்சநேயர் அவர்கிட்ட சமஸ்கிருத இலக்கணம் கத்தார் வாய்ப்பாட்டு கத்துக்கிட்டார் வீணை கத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்றோம் அது மாதிரி இந்த வித்யாதாரர்கள் குரு பக்தியினாலே அங்கு வழிபடுகிறார்கள் அந்த ரதத்தினுடைய சக்கரத்தை தொட்டு வணங்குகிறார்களா அப்படி கீழ் நிலைமையில இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு வரப்பிரசாதமான ஒரு பண்பு நம்ம பழைய ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் இல்ல அவர் வந்து மைசூர் யூனிவர்சிட்டியில திடீர்னு அவருக்கு கல்கட்டா யூனிவர்சிட்டியில இருந்து அழைப்பு வந்தது அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி அதை ஒத்துக்கிறார் அந்த மாற்றல ஒத்துக்கிறார் அப்போ அவருக்கு ஒரு பிரி உபச்சார விழா நடத்தினார்கள் மாணவர்கள் டாடா பை பை சொல்கிறதுக்கு அந்த பிரிவு பிரச்சார விழா முடிந்தவுடனே மைசூரிலே அவர் தங்கியிருந்த வீட்டிலிருந்த ஜாம்களையெல்லாம் ஒரு பெரிய குதிரை வண்டியில் ஏற்றி அந்த குதிரை வண்டியில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஏறி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதா இருந்தது அப்போ அவருடைய பழைய மாணவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த குதிரை வண்டியினுடைய குதிரைகளை அவிழ்த்து விட்டு தாங்களே அந்த வண்டி இழுத்தாங்களாம் எது வரைக்கும் அவர் வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இவர் எவ்வளவு சொல்லியும் கேட்கலையா வேணாம்ப்பா வேணாம்ப்பான்னு இல்லை சார் நான் உங்களுக்கு குருபக்தியை காட்டுறது எங்களுக்கு வேறு வழி இல்லை எங்கள் வாழ்க்கையில் உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் நாங்கள் சந்தித்ததில்லை சம்ஸ்கிருதமாகட்டும் வேதமாகட்டும் தமிழாகட்டும் கன்னடமாகட்டும் என்ன சப்ஜெக்ட்னாலும் சரி அவ்வளவு தட தட தட தட உங்களை மாதிரி பேசி நாங்கள் பார்த்ததும் இல்லை எங்களுக்கு கல்வியிலேயே நாட்டத்தை உண்டு பண்ணது நீங்கள் தான் சொல்லி அவ்வளோ குருபக்தியை வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்லுவார்கள் அதுபோல் அப்படி குருபக்தியை காண்பித்தவர்கள் வாழ்க்கையில் மேன்மையான இடத்தில் இருக்கிறதையும் பார்க்கலாம் இதே டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு அவர் விவேகானந்தர் மேல ரொம்ப பக்தி அவர் மாதிரி தானும் வரணும்னு ஆசைப்பட்டு தான் இவரும் பெரிய ஃபேமஸான ஆளா வந்தார் அதுபோல இங்கு வித்யாதரர்கள் தங்கள் குரு பக்தியை காண்பிப்பதற்காக ரதத்தை சுற்றி வழிபடுகிறார்கள் நேத்ராஹி நேன மூலே விகித பரிகர சித்த சாத்தியி மருத்கி பாதோ ஸ்துதோ பாத உப்பாந்தே பாதம் என்றால் ரதத்துக்கு பாதம் என்ன சக்கரம்தான் ரதத்துக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் இருக்கு சூரியனுடைய ரதத்துக்கு ஒரே ஒரு சக்கரம் பாத உபாந்தே உப்பாந்தே என்றால் பக்கத்திலே அருகாமையிலே ஸ்துத்தோஹா அப்படின்னா ஸ்திக்கிறார்கள் அவருடைய புகழை துதைக்கிறார்கள் இப்ப சக்கர ஜெய ஜெய சுதர்சன ஜெய ஜெய சுதர்சனன்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு சுதர்சன ஆழ்வானுக்கு வெற்றி உண்டாக சக்கர எங்கும் ஜெயம் பெறட்டும் இப்போ அவருக்கு இவங்க வாழ்த்தி தான் வந்து வெற்றி பெறப்போவதா இல்லை அவரை வாழ்த்துவதனாலே இவர்கள் தங்கள் புண்ணியத்தை பலப்படுத்தி கொடுக்கிறார்கள் அவ்வளோதான் அதுபோல இங்கே சூரிய நாராயணா என்று அனைவரும் கூப்புகிறார்கள் அவர் புகழை போற்றுகிறார்கள் அப்படியாக அங்கே இருக்கிறது பாதோ உபாந்த ஸ்துதகா அப்படின்னு இங்கே பார்க்கடலை கடையும் மந்திரமலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே ஸ்ரீமன் நாராயணனே இருந்து கடைகிற கூட்டத்திலே ஒருவனாயிருந்து கடைகிறார் பார்க்கடல் என்பது ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்தது அந்த காரிய வைகுண்டத்திலே பார்க்கடல் சமுதிரத்திலே கரையோரமாக போய் நிற்கிறதுக்கே எல்லாருக்கும் பிராப்தம் இல்லை சிலருக்கு தான் அந்த பாக்கியம் உண்டு பெரும்பாலும் அந்த பார்க்கடலுடைய இந்த கரையிலிருந்து பிரார்த்திக்கும் போதே பெருமாள் அந்த கரையிலிருந்து தோன்றி விடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை வரவிட மாட்டாங்கண்ணா ஆனால் இங்கே என்னடாங்கன்னா அந்த பார்க்கடலுக்குள்ளேயே இறங்கி சதசதன் அதை மிதிச்சுக்கிட்டு பெருமாளோட ஜோடி போட்டுக்கிட்டு அவர் தோலை இடிச்சுக்கிட்டு இவங்க கிடையிறாங்க அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ திருப்பதியில் நீங்கள் மூலவர் சன்னதிகளும் போகவே முடியாது விடமாட்டாங்க கிட்டப்போனால் கூட பெருமாள்லேருந்து ஒரு நாலடி தூரம் தான் நீங்கள் போக முடியும் அதுக்கப்புறம் தொடுக்க முடியுமா முடியாது அப்படி இருக்குது திடீர்னு ஒரு நாள் என்ன ஏதோ ரொம்ப அடமழை அன்றைக்கி கூட்டமே வரலை நீங்கள் பத்து பேர் தான் இருக்கிறீங்க அங்கே அப்போ அர்ச்சகர் என்ன பண்ணிட்டார் கொஞ்சம் இருக்கும் நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு விட்டுட்டு போயிட்டாரு நீங்கள் பத்து பேர் மட்டும் சன்னிதானத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆகா இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமான்னு சொல்லி கிட்ட போய் பெரும்பாலே சேவிப்பீங்க தொடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அப்படி தான் சர்ச்சையெல்லாம் நடக்கும் அது இங்கே பார்க்கடலுக்குள்ளேயே இறங்கி சேவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஜெய கோஷம் அந்த சமுத்திரத்தை கிடைக்கிறார்கள் அதான் வந்து பாதோ உபாந்தத்தை ஸ்துதகா அப்போ இந்த முதல் கருத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லிட்டேன் இதை எப்படி வாசுகிக்கு பொருந்தும் மந்திரமாலைக்கு பொருந்தும் இதை எப்படி சூரியனுடைய ரதத்துக்கு பொருந்தும்ங்கிற விளக்கம் சொல்லிட்டேன் இப்போ அடுத்த கருத்து அடுத்த கருத்து எதுல ஆரம்பிக்குது அப்படின்னா ஸ்துதான் பாருங்க அலம் பலி ஹரி ரபசா ஆக்கர்ஷன பத்தவேகா இதுல சில புத்தகத்துல ஆகர்ஷன் போட்டிருக்கு சில புத்தகத்துல கர்ஷனா பத்த வேகான்னு போட்டிருக்கு கர்ஷனா இழுக்கிறது கடைகிற இழுக்கிறது கர்ஷனங்கிறத அதிக பொருத்தம் அலம் அப்படின்னா மிகவும் போதிய பலி என்றால் பலத்தோடு ஹரி என குதிரைகள் ரபசானா வேகமாக கர்ஷனா இழுக்கிற பத்த வேக குதிரைகள் வேகமாக இழுக்கிற அந்த ஆற்றலாலே ரதம் போகிறது இது வந்து ரதத்துக்கு அர்த்தம் இதை வந்து மந்திரமலைக்கு எப்படி அர்த்தமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன பலி ஹரி அப்படிங்கிற ரெண்டுக்கும் அவர் வேற அர்த்தம் சொல்றாரு முதல்ல ரதம் இருக்கு ரதத்துக்கு சொல்லும்போது பலமாக ஹரி என்ற குதிரை இழுக்கிறதுன்னு சொன்னார் இங்கே பார்க்கடலை கடையிறதுன்னு வரும்போது பலினா பலி சக்கரவர்த்தின் அந்த பலி வந்து அசுரர் கூட்டத்தை சேர்ந்தவன் பார்க்கடலை கடையும் போது பலியும் ஒரு பக்கம் இழுக்கிறான் இல்லையா பெருமாள் ஒரு பக்கம் எழுக்கிறார் பலியும் ஹரியும் இழுக்கிறார்கள் அந்த கடைகள் இறை வாசுகியை கடைய அந்த மந்திரமலை சுழல்கிறதுன்னு அப்படி அர்த்தம் பார்க்கிறேன் பலி ஹரி ரபசா ரபசான வேகமாக கர்ஷனா பத்த வேகா அந்த பாம்பை நல்லா அப்படி சுற்றி பத்தம் கட்டி வேகமாக இழுக்கிறார்கள் தேவர்கள் முதல்ல கடைஞ்சபோது எப்படி இருந்ததா இந்த மந்திரமலை ஸ்லோ மோஷனில் மூவாச்சான் அப்படி நல்ல இப்படி மூவ் ஆச்சான் அப்போது இந்த வேகத்தில் கடைஞ்சி உங்களுக்கு என்னைக்கு அமுதம் வரப்போகுது இப்போ மோர்லேருந்து வெண்ணெய் எடுக்கணும்னா உள்ளே போட்டு ஸ்லோ மோஷன்ல இப்படி பண்ணிக்கிட்டு வெண்ணெய் வருமா வராது சில கிராமத்துக்கு போகும்போது அந்த அஞ்சு விரலை வச்சு உள்ள சிலுப்பிற வேகத்தில் பார்த்தீங்கன்னா மத்த இல்லாமல் வெறும் கையிலே வெண்ண வந்துடும் அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி வேகத்தில் தான் உங்களுக்கு வெண்ண வரும் அதுக்காக என்ன பண்ணினாங்க எங்களால் இழுக்க முடியவில்லை என்று பெருமாளிடம் முறையிட்டார்கள் இவ்வளவுக்கு முப்பத்தொம்பது கோடி தேவர்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க முப்பத்தொம்பது கோடி ராட்சஸ்வர்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க எவ்வளோ வேகம் இழுக்க முடியலை அப்போ பெருமாள் இறங்கி சரி நானும் இழுக்கிறேன் ஒரு கையை அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் இருந்து இழுத்தாராம் அப்போவும் ஒன்றும் ஸ்பீடு சரிபடல அப்போ என்ன பண்ண நான் உங்கள் எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் புகுந்து உங்களை இழுக்க வைக்கிறேன் அப்படின்னு எல்லா தேவர்களுடைய உடம்புக்குள்ளேயும் அசுரர்களுடைய உடம்புக்குள்ளையும் புகுந்து சரிசமமாக அவரே இழுத்தாரன் அதான் வைஷ்ணவ ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் பார்க்கடலை கடைந்தது பகவான் ஒருவன் தான் தேவர்களும் கிடையவில்லை அசுரர்களும் கிடையவில்லை இவனே பல வழிபடுத்து இவன் இல்லை என்றால் வந்திருக்காது அப்படின்னு எழுதுவாங்க அப்போ இங்கே மகாபலி இந்த பக்கம் கிடையா ஹரி ஆகிய பெருமாள் அந்த பக்கம் கிடைக்கிறார் அப்படி க கடைந்ததுனாலே அமதம் வந்ததுங்கிற இப்ப முதல்ல நான் சொன்ன ரதத்துக்கு அர்த்தம் என்னன்னா பலி ஹரிங்கிறதுக்கு பலமாக ஹரி என்றால் குதிரை குதிரைகள் ரபசா வேகமாக கர்ஷண பதி வேக இழுக்கும் போது இந்த வேகத்தினால் கட்டுப்பட்டு அந்த ரதம் போகிறதுன்னு அர்த்தம் ரெண்டாவது இது மந்திரமலைக்கு அர்த்தமாகும் பலி சக்கரவர்த்தி இந்த பக்கமும் ஹரி என்ற பெருமாள் அந்த பக்கமும் இருந்து ரபசா வேகமாக கர்ஷனா பத்த வேகா இழுப்பதனாலே அங்கு அமுதம் வந்தது அப்படின்னு ரெண்டாவது அர்த்தம் பார்க்கணும் அதை வந்து அந்த மொழிநுட்பமாக பார்க்கணும் வார்த்தைகளை யூஸ் பண்ணுற போதே அவர் அந்த மாதிரி ரொம்ப சாமர்த்தியமாக யூஸ் பண்ணியிருக்கார் ஒரு தப்பான வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த ஹரி என்ற நாமத்துக்கு ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா இந்த ஹரியான்னு ஒரு மாநிலம் இருக்கு இல்லையா இந்தியாவில் அதனுடைய ஒரிஜினல் நேம் வந்து சாஸ்திரங்கள்ல ஹரி ஆனனம் அப்படின்னு போட்டிருக்கு ஆனனம்னா வாயின்னு அர்த்தம் விஷ்ணுவினுடைய வாயு அதாவது வேதங்கள் அங்கேதான் தொகுக்கப்பட்டன விஷ்ணு வந்து வேதங்கள் மூலமாக தான் நமக்கு பேசுறான் அதனால அந்த இடத்துக்கு வியாசர் வேதத்தை தொகுத்த போது அந்த இடத்துல தான் உட்காந்து தொகுத்தார் எனவே அதுக்கு ஹரியானனம் என்ற பெயர் என்று பழைய சாஸ்திரங்கள் இருக்கு அது வந்து பின்னால் ஹரியானா அப்படின்னு மாறி போச்சு இன்னொரு கருத்து என்ன சொல்லுதுன்னா ஹரி பிளஸ் ஆரண்யம் என்று இருந்தது ஹரிஆரண்யம் என்று இருந்தது தான் ஹரியானான்னு மாறிப்போச்சு நைமிஷ ஆரண்யம்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அது ஒரு காடு பெருமாள் சம்மந்தப்பட்ட காடு இருந்த இடம் அது ஹரியானான்னு மாறிடுச்சு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது இது அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க இதை காதலில் போட்டிருங்க ஏன்னா எந்தெந்த பேர் எப்படி எப்படி மாறி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அடுத்து இந்த பலியும் ஹரியும் சேர்ந்து இழுத்தார்கள் அப்படி இழுத்தபோது அவர்கள் அடைந்த அமுதத்தினால் அவர்கள் என்ன பயன் அடைந்தார்கள் அப்படின்னா தீய பயன்தான் அடைந்தார்கள் நம்ம ஆழ்வார் வந்து ஆயுர் கொழுந்தே அவரால் புடை விண்ணும் மாய அப்படின்னு பாட்டு வருது அந்த பாட்டில் என்ன சொல்றார் தூய அமுதை பருகி பருகி என் மாய பிறவி மயர் வருத்தேனே அப்படிங்கிறார் நான் ஒரு அமுதை பருகினேன் அந்த அமுதுக்கு பேர் என்னன்னா கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்ற அமுதை பருகி நான் என் மாய பிறவி மயர் வருத்தேன் அதுல தூய அமுதுன்னு போட்டிருக்கிறாரு அப்ப தூய்மை இல்லாத அமுது ஒன்று இருக்குதான்னு வியாக்கியானத்துல கேள்வி வந்தேன் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க தேவர்கள் பார்க்கடலை கடைந்து எடுத்த அமுது தூய அமுது இல்லை ஏன்னா அந்த அமுதை சாப்பிட்டதுனால யாருக்காவது ஞானம் வந்ததா அதை சாப்பிட்டதுனால உடம்புல ஆரோக்கியம் அதிகமாச்சு ஆயுள் அதிகமாச்சு ரம்பை உருவசி நாட்டியதுல மனசு நாட்டமாச்சு கர்மதான் வந்ததே தவிர ஞானம் வரல அது வந்து தூயது இல்லை ஆனா இங்க இந்த ஆயள் கண்ணன் என்ற அமுதை நான் மனதால் பருகினேன் எனக்கு ஞானம் வந்தது மாய பிறவி மயர்வு அறுத்தேன் இதுதான் தூயாமுது அப்படிங்குற அதனால பகவானே முறைப்படி பயன்படுத்த தெரியாத முப்பத்தி மூணு கோடி முட்டாள்கள் அங்கு அன்று பார்க்கடலை கடைந்தார்கள் அப்படின்னு வியாக்கியானத்தில் சொல்லுவாங்க ஒரு கதை ஒன்று தமாஷா சொல்லுவாங்க உண்மைதான் ஐப்பசி மாத விரதத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கதை இது ஐப்பசி மாதம் தானே ஐப்பசி மாத விரதத்துக்கு ஒரு சலாக்கியம் உண்டு தேவதத்தர்ன்னு சொல்லி ஒரு பிராமணர் இருந்தாரா அவர் சகல வேதங்களும் கரை கண்டவர் அவருக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தது பெருமாளை நோக்கி தவம் பண்ணினாங்க அவரும் அவருடைய மனைவியும் அப்போ பெருமாள் தோன்றி உனக்கு புத்திரப்பிராப்தியே இல்லைப்பா அந்த ஜாதகத்தில் நீ ரொம்ப அழுகிறேங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு மாதிரி மாடிஃபை பண்ணி உனக்கு பிள்ளை வர கொடுக்க முடியும் ஃபுல்லாக கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறது பார்த்தா காப்பிள்ளை அரைப்பிள்ளை கொடுக்க போகிறீங்களா என்ன செய் அப்படி இல்லை உனக்கு ஆண் பிள்ளை பிறந்துச்சின்னா அது அல்பாய்சில் போயிடும் பெண் பிள்ளை பிறந்துச்சின்னா அது விரவியாயிடும் இப்படி தான் தர முடியும் பிள்ளை உனக்கு அல்பாயசி சொன்னா தாலிட்டு வச்சுக்கிட்டு நம்ம மகளுக்கு கொஞ்சம் பெருமாள் வந்து எனக்கு உனே பெருமாள் ஒரு பெண் குழந்தை பிறக்க வைத்த அந்த மகள் வளர்ந்தாள் ஆளானால் பருவத்திலே நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனால் இவங்க போட்ட கணக்கு தப்பாக போச்சு என்னன்னா கல்யாணம் பண்ண மாசமே மாப்பிள்ளை அவுட்டு இந்த அம்மாவுக்கு ஒன்றும் கர்ப்பம் தரிக்கலை பிள்ளையும் இல்லை அதை பார்த்து அந்த அதிர்ச்சி தேவதத்தரும் அவருடைய மனைவியும் இறந்து போகிறார்கள் இப்போ இந்த பொண்ணு தனியாக விதவை அப்பாவுடைய சொத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு சொந்த வீடு நிலங்கரை எல்லாம் மாடு ஆடெல்லாம் இருக்கு அங்கே வாழ்க்கை நடத்திட்டு இருக்கு அது மனசுல என்ன ஒரு நினப்புனா எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை புருஷனும் இல்லை அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை பிள்ளையும் இல்லை பூச்சி போயிட்டு ஒண்ணும் கிடையாது அப்போ நான் இந்த உலகத்துல உயிர் வாடணும்னா இந்த சொந்த வீடு இந்த மாடு இந்த நிலம் மரம் பனை மரம் தென்னை மரம் இதை வச்சுதானே நான் வாழணும் அப்போ சிக்கனமா வாழ்ந்தா தான் கடைசி வரைக்கும் நான் ஏதோ வயதுக்கு அரை வயதுக்கு அஞ்சியாவது நான் குடிப்பேன் யாரு கண்டா நான் நூறு வயசு இருப்பனும் நூற்றி முப்பது வயசு இருப்பனும் சில கல்விகள் அப்படி இருந்துடுறாங்கல்ல அந்த மாதிரி நான் இருந்துட்டால் எனக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு பரம கருமையாக மாறிட்டேன் அப்படி இருக்கிற போது யாராவது வெளியே இருந்து சாப்பாட்டுக்கு காசுக்கு யாசன் கேட்டால் போகணும்னு விரட்டுவான் ஆனால் எல்லாரும் மாதிரி விரட்ட மாட்டாளாம் இவங்க அப்பா ஒன்று சொல்லி கொடுத்துருக்குறாரு அதாவதுமா நம்ம வீட்டுக்கு யாராவது சாதம் கேட்டு வர்றாங்கன்னு வச்சுக்க வீட்டில் சாதம் இல்லைன்னா நீ நாயை பையன்னு வையாமல் நாஸ்தி நாராயணான்னு சொல்லு அப்படின்னு நாஸ்தினா இல்லைன்னு அர்த்தம் நாராயணானா தரித்திர நாராயணனே பிச்சைக்காரனா வந்திருக்கிற பெருமாளே இங்கே சோறுலடா அப்படின்னு சொல்லு அப்படி பெருமாள்னு சொல்ற போதாவது உனக்கு புண்ணியம் கிடைக்கட்டும் நீ பாட்டுக்கு ஏன்னா தடிமாடு மாதிரி இருக்கிறப்ப வேலை செஞ்சு பிழைச்சா என்னடா வெளியபடா கிடமாடு நாய் பன்னி பேய் அப்படின்னு வையாதமா நாஸ்தி நாராயணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார் இந்த பொம்பளை பிடிச்சுக்குச்சு யாரு வந்து வீட்டில் கேட்டால் நாஸ்தி நாராயணா நாஸ்தி நாராயணன்னு சொல்லிட்டே இருந்துச்சு பெருமாள் பார்த்தாரு இந்த பொம்பளை கருமையா இருந்து கொடுக்காம இருந்தா கூட நம்ம பேரை சொல்றா இல்லையா நாஸ்தி நாராயணா நம்ம பேரை தானே சொல்ற இது பெரிய புண்ணியம் அதனால அந்த புண்ணியத்தை நம்ம ஆனர் பண்ணணும் அதுக்கு நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்ட்டு என்ன பண்ணார் ஒரு தடவை அவரே பிஜகாரனா வந்தார் அம்மா சோறு அப்படின்னாரு நாஸ்தி நாராயணா அப்படின்னாரு நாராயணன் நாஸ்தின்னு சொல்கிறீமா நாராயணன் முழுசாக இருக்கிறாமா நாராயணம் இல்லாமல் போக மாட்டாமா ஏதோ பார்த்து கொடுமா அப்படின்னா ஒன்று அது வந்திருக்கிறது பெருமாள்னு அவளுக்கு தெரியாது மனுஷ வேஸ்தரையில் வந்திருக்காரு பிச்சைக்காரனுக்கு இவ்வளவு துமரா அப்படின்னு சொல்லி அங்கே தரம் மொழிகிட்டு இருந்தால அந்த துணி எடுத்து எரிஞ்சுக்கிட்டான் மூஞ்சல் நாஸ்தி நாராயணன் கட்டுப்பாக எரிஞ்சாடான் அந்த துணியிலே தரையை மெழுகும்போது ஒரு துவரை ஒட்டிகிட்டு இருந்ததான் அவங்களுக்கு நிலத்தில் விளைஞ்ச துவரை முழு துவர ஒட்டிக்கிட்டு இருந்ததான் பெருமாள் மூஞ்சில சப்பன் வந்து விழுந்தது அதை எடுத்து பார்த்தா அந்த துவரையை இருந்தது ஓஹோ இந்த ஒரு துவரை தான் நமக்கு கிடைச்ச நானம்போல் இருக்கு அந்த துணியை திரும்பி அந்த வீட்டுக்குள்ளே போட்டு அந்த துவரையை அந்த வீட்டு தோட்டத்திலேயே முளைக்க போட்டுட்டு வைகுண்டம் போயிட்டாரான் சரி இவளுக்கு அருள் செய்யலாம்னு நினைச்சு வந்தோம் மூஞ்சில் அடித்த மாதிரி அடித்த மாதிரி என்ன அடிச்ச விட்டா மூஞ்சில் அடிச்சு விரட்டி விட்டா அப்படின்னு சொல்லி போயிட்டாரான் கொஞ்ச நாள்ல இவள் வந்து இறந்து போனாள் அதன் பிறகு அந்த துவரையானது பெரிய செடியாய் வளர்ந்தது இவள் ஒரு புழுவாய் பிறந்து அந்த துவரையினுடைய செடி இலைகளை தின்று கொண்டு இருந்தாள் வேற எங்கேயும் போய் பறக்கலை பிறவிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா நம்ம எது மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறோமோ அங்கே தான் வரும்னு சொல்லியிருக்கு அதனால தான் தாத்தா வந்து பிள்ளையாக பறக்கிறாரு அந்த வீட்டிலேயே பறக்கிறாங்க மாமியார் வந்து மருமக வயதில் பறக்கிறான்னு சொல்கிறது காரணமே அதுதான் அந்த பற்று இவளுக்கு அந்த வீட்டிலேயே பற்று இருந்ததுனால மனுஷையாக பறக்க பிராப்தம் இல்லை புழுவா தான் பறக்கணும்னா அந்த துவர செடியில் வந்து இலையை தின்னுட்டு உட்காந்துருக்கிறாள் அப்போ பெருமாள் அங்கே வந்தாராம் பிராட்டிய கூட்டிக்கிட்டு புழுவே நலமாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்டாரான் அவள் திருப்பி சொல்லித்தான் பெருமாள் எங்கேதோ உனக்கு தெரியாதா என்னை எப்படி பண்ணிவிட்டியே அப்படின்னாடான் இப்போ பக்கத்தில் இருந்த பிராட்டி வந்து ஏதோ தெரியாமல் அப்படின்ட்டா மன்னிச்சுருங்க அப்படின்னாடான் நானாக மன்னிக்க முடியாதுமா நானே வீட்டுக்கு போய் கேட்குறேன் நாஸ்தி நாராயணன்றான் இவளுக்கு ஏதாவது தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சரி இவளை மன்னிக்கிறதுக்கு நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்கன்னா ஐப்பசி மாத விரதம் யார் இருந்து ஒரு பரிபூர்ண பலனை அடைகிறார்களோ அந்த அளவு பலனை இவளுக்கு யாராவது கொடுத்தா நான் வந்து அவளை மன்னிக்கிறேன் அப்படின்ன உடனே மகாலட்சுமி சொன்னானா நானே அந்த ஐபசி விரத பலனை தரேன்னு சொல்லி கொடுத்தானா அவள் நறுகதி அடைந்தாள்னு சொல்லுவான் இந்த ஐபசி விரதத்தில் அது ஒரு பெரிய ப்ராசஸ் அதை நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா அதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் அந்த ஐபசி விரதம் இருக்கிறது எப்படி அப்படின்னா அது பெரிய ப்ராசஸ் அதில் ஒரு சுவையான பகுதி என்னென்ன ஐந்து படி அரிசி சர்க்கரையும் பாலும் கலந்து உருண்டையாக்கி அந்த உருண்டையை உரல்ல போட்டு உலகக்கு பதிலாக கரும்ப வச்சு நீங்கள் இடிக்கணுமா அப்படி இடிக்கிறபோது உங்கள் மேலே எவ்வளவு துளி பால் தெரிக்கிதோ அத்தனை வருஷம் நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீங்களா சொல்லியிருக்கு ஆனால் அந்த ஐபிசி விரதத்தினுடைய நியமனங்கள்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறதுக்கு செய்யறது கஷ்டம் சொன்னேன் அதாவது பெருமானிடம் வரம் வாங்கியும் அது என்ன ஆகுது பார்க்கிறதுலேயே அமுதம் கடைந்தும் அந்த அமுதம் அவர்கள் அழிவுக்கே காரணம் ஆயிடுச்சு அதனால பகவான் கிட்ட போயிட்டோம் நமக்கு நல்லதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது அங்க போய் ஏராக்கூடமா பேசி நாமே நம்ம வாழ்க்கையை நாமே கெடுத்துக்குவோம் அந்த மாதிரி எல்லாம் வர வாங்குற கேசல்லாம் உண்டு அதான் இங்க சொல்றாரு பலியும் ஒரு பக்கமும் ஹரி ஒரு பக்கமும் இருந்து ரபசா வேகமாக கர்ஷனாபத்த வேகா இழித்ததுனாலே அங்கே மந்திரமலை சுழன்றது அப்போ இந்த கருத்துக்கு நான் ரெண்டு அர்த்தம் சொல்லிட்டேன் அது சூரியனுடைய ரதமாயிருந்தால் என்ன அர்த்தம் மந்திரமலையா இருந்தால் என்ன அர்த்தம்ங்கிறத நான் சொல்லிட்டேன் இப்போ அடுத்த கருத்துக்கு போறோம் அடுத்த கருத்தை என்ன சொன்னது அப்படின்னா பிராமியன்னு வியோம அம்புராசம் அசிஷர கிரண செந்தனகா அப்படிங்க இந்த ரதம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ரதம் எப்படி சுத்துதான் சமுதிரம் போல விரிந்து இருக்கிற ஆகாசத்திலே சுழன்று சுழன்று விடுகிறது இல்லையா அதாவது ஒரு தேர் புறப்பட்ட இடத்துல நிக்கிறது இல்லை ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் அடிக்கிறது அப்போ சமுதிரத்து சமுதிரம் போல விரிந்த ஆகாசத்திலே ரதம் சுழன்று சுழன்று விடுகிறது பிராமியன் அப்படின்னா சுழற்சி பிரமதி இவமே மனஹா புத்தி சுழல்கிறது பிராமியன் வியோமன்னா ஸ்கை ஆகாசம் அம்புராசின்னா சமுத்திரம் அப்படிப்பட்ட அர்த்தம் சொல்லணும் அப்படி இல்லாம இதை மந்திரமலைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தம் எப்படி வரும்னா இந்த சமுதிரம் எப்படி இருக்குன்னா ஆகாசம் போல் விரிந்த இந்த சமுதிரத்திலே இந்த மந்திரமலையானது சுழந்து சுழந்து வருகிறது போது சுழன்று சுழந்து வருகிறதுனு அப்படி அர்த்தம் வச்சு இப்போ ஆகாசத்துக்கும் நீல நிறம் சமுதிரத்துக்கும் நீல நிறம் அப்ப சில ஒத்து போகுது அதனாலே பிராமிய பிராமியன்னு வியோம அம்புராசவ் அசிஷிர கிரண அப்படின்னா அசிஷிரகான சூரியன் சிஹிரா பனி குளிர்ன்னு அர்த்தம் அர்த்தம் வெப்பத்தை சூரியன் தருகிறவன் காலையில வந்த உடனே நடக்கிற முதல் சம்பவம் என்ன இலை தளிர்கள் மேலும் புஷ்பங்களுடைய இதழ்கள் மேலும் இருக்கக்கூடிய பனி மறைந்து விடுகிறது அதனால அவனுக்கு குளிரை போக்குகிறவன் அப்படின்னு அர்த்தம் உஷ்ணக்காரி பெருமாள் வந்து பல அவதாரம் எடுத்திருக்கிறார் ரெண்டு அவதாரத்தில் தான் அவருக்கு உஷ்ணகாரின்னு பேர் ஒன்று சூரிய நாராயணன் இன்னொன்று நரசிங்க பெருமாள் நரசிங்க பெருமாள் ரொம்ப உஷ்ணகாரி ஆகும் ஆந்திராவில் ஒரு குறிப்பிட்ட கோவிலில் நரசிங்க பெருமாளுக்கு சந்தன காப்பு பரிபூர்ண சந்தன காப்பரும் கேட்டாராம் உஷ்ணம் என்னுடைய தேகத்தின் உஷ்ணம் என்னையே தகிக்குதுப்பா சந்தனத்தை பூசுங்க அப்படின்னு சொல்லி வருஷம் ஒரு நாள் தான் அந்த சந்தன காப்பை நீக்குவார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கே விழுப்புரத்தில் இருந்து திருக்கோவிலூர் போகிற வழியில் ஏழாவது கிலோமீட்டரில் பெரும்பாக்கம்னு ஒரு இருக்கு அந்த கிராமத்தில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அது என்ன அப்படின்னா வேங்கட வரதராஜ பெருமாள் கோவில் அதாவது திருப்பதி பெருமாளும் காஞ்சிபுர வரதராஜ பெருமாளும் சேர்ந்த சாமியாகும் அந்த சாமியில் என்னடா விசேஷம்னா நீங்கள் எந்த கோயிலையும் பார்க்க முடியாத ஒரு காட்சி அந்த பெருமாள் மார்பில் நரசிம்மர் இருக்கிறேன் நீங்கள் பெருமாள் மார்பில் சாதாரணமாக பிராட்டியை பார்க்கலாம் மகாலட்சுமி நீலாபிராட்டி பூமி புராட்டி அந்த ஸ்ரீவத்ஷம் என்ற மறு வைஜெய்தி மாலை இது பார்க்கலாம் இந்த ஒரு கோவிலில் மட்டும் நரசிங்கபெருமாளை பார்க்கலாம் அதனால் இந்த கிராமத்துக்கு தட்சிண அகோபிலம்னு பேர் அகோபிலம்னா தெரியும் இல்லையா இப்போ நரசிங்கபெருமாளுக்கு விசேஷமான கஷேத்திரம் அது வடக்கு இருக்கிற மாதிரி இது தெக்கே இருக்கிற தட்சிணா தெக்க இன்னொரு காரணம் உண்டு இந்த கிராமத்துக்கு வருஷம் ஒரு தடவையாவது அகோபுளம் நரசிம்மர் வந்து தங்குவார் இது மட்டும் இல்ல அகோபுளம் மடத்தை சேர்ந்த நாற்பத்தி அஞ்சு பட்டம் ஜீயர்கள் ஏறக்குறைய முப்பது நாற்பது ஜியர்கள் இங்க வந்து மாத கணக்கிலோ வருஷ கணக்கிலோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த அகோபுளம் நரசிங்க பெருமாளுடைய அதே உஷ்ணத்தையும் ஒரு மகிமையும் நாங்கள் இந்த கோவில பாக்கிறோம் நரசிங்க பெருமாள் எங்க கனவுல தோன்று எங்களை வான் வான் கூப்பிடுறாரு சொல்லி சொல்லி முப்பத்தி ஆறு அல்லது முப்பத்தி அஞ்சாவது பட்டமும் தெரியல கரெக்டாக தெரியல ஞாபகம் இல்லை அவர் இங்கே வந்து ஒரு வருஷம் இருந்து நரசிம்ம உபாசனை பண்ணி சித்தி பெற்றார் என்று வரலாறு சொல்கிறது அதனால தட்சிணா பேர் பரம உஷ்ணகாரியான பெருமாள் ஆனால் காரியத்தை முடிச்சு கொடுப்பாராம் அவங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸு எதிரிகள் தொல்லை உடம்புல வந்து ரோகங்கள் பிரச்சனைன்னு சொன்னா அங்கே போய் வேட்டிக்கிட்டா உடனடியாக நடக்குது அப்படின்னு சொல்றாங்க வாய்ப்பு இருக்கிறவர்கள் நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் விழுப்புரத்தில் இருந்து திருக்கோவிலூர் போகிற வழியில ஏழாவது கிலோமீட்டரில் பெரும்பாக்கம் என்ற கிராமம் எதுக்கு சொல்ல வரேன்னா இங்கே அசிஷிர அப்படின்னா இவன் குளிர்ச்சியை போக்குகிறவன் உஷ்ணக்காரி உஷ்ணத்தை கொடுக்கிறவன் வாழ்க்கையில குளிர்ச்சிங்கிறது துன்பத்தை குறைக்கும் இங்கே வெளிச்சம் என்பது இன்பத்தை குறைக்கும் அதுபோல அசிஷிர கிரணக கிரணகன கதிர்கள் கிரணசிய கிரணச்சந்தனகா அசிஷிர கிரண செந்தனகான இந்த குளிரை போக்கும் சூரியனுடைய கிரணங்கள் பயணம் செய்யக்கூடிய செந்தனகா செந்தனகான ரதம் அசிஷ கிரணங்கிறது முழுக்க சூரியனுடைய பெயராகவும் வச்சுக்கலாம் அல்லது சூரியன் சூரியனுடைய கிரணங்கள்னு பிரிச்சு வச்சுக்கலாம் அது ரெண்டு வகையாகவும் பொருந்தும் சந்தம் இப்போ இந்த கருத்துக்கள் ஒற்றுமையெல்லாம் முடிச்ச பிறகு நமக்கு வரம் கொடுக்குற இந்த மயூர கவி இவ்வளவு நேரம் நான் மந்திரமலையையும் சூரியனுடைய ரதத்தையும் ஒத்து சொன்னேன் இந்த சூரியனுடைய ரதத்தை ஏன் சொன்னேன் அப்படின்னா இந்த சூரியனுடைய ரதமானது உங்களுக்கு நன்மையை செய்யட்டும் சதா காலம் நன்மையை செய்யட்டும்னு இப்போ வாழ்த்து சொல்றார் அது என்ன அப்படின்னா சந்ததம் சந்ததம்னா எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம் இது இன்னொரு விஷயம் இந்த சூரியனுடைய ரதத்தின் வர்ணனையில் இதுதான் கடைசி சுலோகம் நாம அடுத்த புதன்கிழமை படிக்க போறது சூரியனுடைய ரதத்தை பற்றியது அல்ல இதுதான் கடைசி சுலோகம் இந்த சூரியனுடைய ரதம் சந்ததம் என்றால் எப்பொழுதும் உங்களுக்கு எல்லாரும் ஒவ்வொரு நாளும் மரம் வருலட்டும் நல்லது வரலட்டும் ஏன்னா பகவத்கிருபை கடாட்சம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது இப்போ ஒரு பெரிய தோப்பு இருந்ததுதான் அந்த தோப்புல முதல் மகசூல் போட்ட மரங்கள் எல்லாம் வெட்டியாச்சு இப்போ அடுத்த மகசூல் மரம் அப்போ இந்த முதலாளி என்ன பண்ணா மூணு பேரை நியமித்தான் ஒருத்தனுக்கு என்னடா வேலைன்னா குழி தோண்டணும் இன்னொருத்தனுக்கு என்ன வேலைன்னா தோண்டின குழியில விதை போடணும் மூணாவது ஆளுக்கு என்னடா வேலைன்னா விதை போட்ட பிறகு மண்ணை மூடி தண்ணி ஊற்றணும் ஒரே ஆளா எல்லா வேலையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும் நீயே குழி தோண்டி நீயே விதை போட்டுனா லேட் ஆகுங்கிறதுக்காக மூணு பேரை நியமிச்சான் அது பெரிய தொப்பு ஆயிரம் வரம் நட வேண்டிய தொப்பு மொதல் ரெண்டு நாள் வேலை முடிஞ்சு போச்சு மூணாவது நாளே விதை போடாமல் பார்த்தீங்களா அவனுக்கு உடம்புக்கு முடியல அவன் லீவ் போட்டான் இந்த ரெண்டு அறிவாளிகள் என்ன பண்ணாங்க ஏன்பா அவன் வரலைங்கிறதுக்காக நம்ம வேலையை நிறைப்பாட்ட முடியுமா நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அவன் வந்து அவன் வேலையை பார்க்கணும்னு இவன் குழி தோண்ட வேண்டியது அவன் மண்ணை போட்டு தண்ணி ஊற்றிட வேண்டியது குடுக்குன்னு பார்க்குறாங்க நாலு தான் பார்த்துட்டு போய் எஜமா சம்பளம் கொடுங்க அப்படின்னா எங்கடா ரெண்டு பேர் தான் வந்துடுற இன்னும் ஒரு ஆள்னா லீவுங்க அப்போ நீங்கள் என்னடா பண்ணீங்கன்னா எங்கள் வேலையை நாங்கள் ஒழுங்காக பார்த்துட்டோங்க அப்படின்னா அப்படியே ஒரு செருப்பாக அடித்தான அறிவை பாரு அறிவே நான் வெதை என்னடா மூடி தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னு அந்த வெத தான் இறை அருள் எந்தது நான் மற்ற குழி தோன்றது மண்ணை போட்டு மூடுறதுலாம் மனித முயற்சி இறை அருள் இல்லாமல் மனித முயற்சி என்ன செஞ்சாலும் அதை பழிக்காது கடவுளை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம மனித முயற்சியிலே நம்ம வெற்றி அடையலாமா ஏதோ பூர்வஜன்ம புண்ணியம் சில பேருக்கு இருக்கும் இல்லாட்டி அப்பா அம்மா பண்ண புண்ணியம் கொஞ்சம் இருக்கும் அவங்களுக்கு வேணால் பழிக்கலாம் அது ஓரளவு தான் பளிக்கும் ஒரேடியாக ஒதுக்கி வச்சுட்டா ஆனால் இரத்தப்பிரியத்தனம் ஆகிடும் நம்ம காலஞ்சென்ற எம்ஜிஆர் அவர்கள் கடவுளில் சாமியில் இருந்தவர் தான் அவருடைய நான் என் பிறந்த ஏன்னா ஏதோ ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதி வந்தார் அக்னி பரிச்சையான மைய அதில் இதெல்லாம் பரிகாசம் பண்ணியான கட்டுரைகள்லாம் உண்டு ஆனால் பிற்காலத்தில் அவருக்கு பேச்சு சக்தி இல்லாமல் போச்சு பிரச்சனை எங்கே பார்த்தாலும் கஷ்டங்கிற போது ஒவ்வொரு கோவிலாக போக ஆரம்பித்தார் அந்த கோவிலுக்கு போனால் பேச்சு வருமா இந்த கோவிலுக்கு போனால் மருந்து போகுமான்னு சொல்லி அவர் போகாத கோவில் மண்டக்காடுக்கு போனார் கேரளா பகவதி கோவிலுக்கு போனார் தான் கோவிலுக்கு போகிறத பற்றி பத்திரிகைகள் வெளியே விளம்பரப்படுத்தினா அதை பற்றி பரவாயில்ல என்ன நீங்கள் கொள்கையை மாற்றிட்டீங்கன்னா ஆமாம் என் கொள்கையை மாற்றிட்டேன் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு அப்போ தான் அவர் பின்னால் உணர்ந்தார் இதுநாள் வரை இறை அருளை புறம்பே தள்ளி வைத்து விட்டு என்னுடைய சொந்த முயற்சியை மட்டுமே நம்பி வாழ்ந்தேன் ஆனால் இறை அருள் தான் முக்கியம் இப்பொழுது உணர்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு காலத்தில் நாத்திகராய் இருந்தவர்கள் எல்லாம் பின்னால் வாழ்க்கையில் அடிபட அடிபட அடிபட நாத்திகராக மாறி விடுகிறார்கள் அதை நாமே கண்கூட பார்க்குறோம் அதனால் இவர் என்ன சொல்ற சதா சர்வகாலமும் உங்களுடைய சிறிய முயற்சியிலும் பெரிய முயற்சியிலும் இறை அருள் உங்களுக்கு இருக்கட்டும் சூரிய நாராயணுடைய அருள் உங்களுக்கு இருக்கட்டும் சந்தத்தம் ஓகிறது உங்களுக்கு திஸ்யாத்து திசியாத்னா கொடுக்கட்டும் எதை கொடுக்கட்டும்னா லக்ஷ்மியும் திருமகளுடைய அருளை கொடுக்கட்டும் இதுல வேடிக்கை பாருங்க இங்க வந்து சூரிய நாராயணனுடைய தேரை பேசிக்கிட்டு இருக்கிறோம் திடீர்னு மகாலட்சுமி எதுக்கு பூத்துல இருக்கு அப்படின்னா வேண்டிய வரமெல்லாம் கொடுக்கறவ அவதானே டிபார்ட்மெண்ட்டப்புறம் பெருமாள் அந்த அம்மா கொடுத்துட்டு ஷாவியும் கொடுத்துட்டாரே நீங்கள் விழுந்து விழுந்து பெருமாள் கும்பிட்டா நான் அந்தம்மா வந்து கஜானம் ஓப்பன் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி வச்சுட்டான் ஒரு காலத்தில் இந்த நல்ல மனைவிக்குன்னு ஒரு ஸ்லோகம் எழுதுவாங்க ஒரு பெண்ணானவள் நல்ல மனைவியாக இருந்தானா பல ரோலை பார்க்க வேண்டியிருக்கணும் அந்த ஸ்லோகம் என்னன்னா காரியேஷு காசி வீட்டு வேலைகளை பார்க்குற போது நம்ம வரட்டு கௌரவம் பார்த்துட்டு பார்க்காம வீட்டு வேலைக்காரி மாதிரி விழுந்து விழுந்து பார்ப்பாள் கரணேஷு மந்திரி கணவனுக்கு ஆலோசனை சொல்றதுல ராஜாவுக்கு மந்திரி மாதிரி இருப்பா ரூபேஷு லக்ஷ்மி தோற்றம் எப்படி இருக்கணும்னா மகாலட்சுமி மாதிரி இருக்கணும் அப்படின்னு பல மனைவிகள் தங்களுடைய கணவன் மாதிரி வேறொரு பெண்ணுக்கு பறிகொடுப்பதற்கு காரணமே என்னன்னா அம்மா வெளியே கிளம்புற போது சினிமா ஸ்டார் மாதிரி ட்ரெஸ் பண்ணி கிளம்புவாங்க வீட்டில் இருக்கிற போது மூதவி மாதிரி பே பிசாசு மாதிரி இருப்பாங்க ஒரு தலையை சினிமா என்ன பூ வச்சா என்ன பொட்டு வச்சா என்னன்னு ஆமா வெளியேவா போகிறோம் வீட்டில் தானே இருக்கிறோன்னு இப்ப வெளிய டிரஸ் பண்ண பொண்ணுகளை இவன் பாக்குறான் வீட்டுக்கு எங்க கவனம் போகும் அதனால வீட்டுல என்னையெல்லாம் கணவனுடைய கண்ணுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி லட்சுமி தரித்திரி உமாதேவியை போல பொறுமையுடைய விழா இருக்கணுமே போத்தியேஷு மாதா அதாவது ஊட்டுவதிலே அறிவூட்டுவதிலும் உணவு தாயை போல இருக்க வேண்டும் சயனேஷு வேஷ்யா படுக்கை ஒத்துழைக்கிறவளாக இருக்க வேண்டும் சமதர்ம யுக்தான் குல தர்ம பத்தினி ஒரு குல தர்ம பத்தினியானவள் திருமகளுடைய பல்வேறு அம்சங்களையும் நிறைவேற்றுகிறவளாக இருக்க வேண்டும் ஒரு மனுஷனுக்கு மகாலட்சுமி அருள் செய்யணும்னு நினைக்கிற போது தானே அவனுடைய மனைவியாக மாறி வருகிறாள் சொல்லியிருக்கு அதனால தான் மனைவிக்கு கிரகலட்சுமின்னு பேர் ஒரு பெண்ணை அடிக்கிறவன் மகாலட்சுமியே ஒரு பெண்ணை அழ வைக்கிறவன் தான் அழ வைக்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதனால இங்கே திருமகளை உங்களுக்கு தரட்டும் இந்த சூரியனுடைய ரதமானது உங்களுக்கு திறமைகளை தரட்டும்னா என்ன உங்களுக்கு அஷ்டலட்சுமியனுடைய ஐஸ்வர்யமும் வரப்பிரசாதமும் வரட்டும் அப்படிங்கிறார் லட்சுமியும் அபாராம் அதுலித்த மகிம இவ அபாரம் என்ன சொன்ன ஒரு அளவில்லாத ஒரு வார்த்தை விவரணத்துக்கு அடங்காத கருணையை நல்ல வரங்களை தரட்டும் கொடுக்கற வரம் கொஞ்சமா இருக்க வேண்டாம் நிறைய கொடுக்கட்டும் நிறையா உங்களுக்கு இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி உதாரணம் சொல்றதா இருந்தா இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பணக்காரன் பில் கேட்ஸ் பில் கேட்ஸ் இந்த கம்ப்யூட்டர் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியார் அவனுடைய வருமானம் என்ன அப்படின்னா ஒரு கண் இப்படி இமிச்சான் அந்த நேரத்தில் முந்நூறு டாலர் வருதான் அவன் முந்நூறு டாலர் அப்படின்னா நம்ம ஒரு கணக்குக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இப்ப எத்தனை வயசு நீங்க கண் அமைச்சிருப்பீங்க அத்தனை பன்னெண்டாயிரம் ரூபாய் அவனுக்கு வந்துருச்சுப்ப ஒரு சொடுகு தான் அவ்வளவு வருமானம் அவன் சொத்து முழுக்க ஒரு டாலர் நோட்டாக மாற்றினா அமெரிக்காவில் கணக்கு போட்டிருக்கான் அவன் சொத்து முழுக்க ஒரு டாலர் நோட்டாக மாற்றினா அதை நீளம் ரெண்டாயிரம் மைலாம் அதாவது காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் அடுக்கலாமா அவன் ரூவா நோட்டு அவ்வளோ பெரிய பணக்காரன் சொல்கிறான் இன்னைக்கு உலகத்தில் அவன் எல்லாராலும் பேசப்படுகிறான் பணம் வேணும்னு நினைக்கிறவங்க கனவுல பிறான் இப்போ அவன்தான் வர்றான் சினிமா நடிகை கூட வர்றது கிடையாது அவ்வளோ பெரிய பணக்காரன் அதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்பறம்ம அளவில்லாத செல்வம் உங்களுக்கு வரட்டும் போதும் போதுங்கிற அளவுக்கு வரட்டும் இந்த பில்கேட்ஸ் தன்னுடைய கல்யாணத்தை எங்கே நடத்தினா தெரியுமா இப்போ நாமெல்லாம் நம்ம வீட்டு கல்யாணத்தை மிஞ்சி மிஞ்சி போனால் பாண்டிச்சேரி போனக்காரங்க சுகலட்சுமி கல்யாணம் மகளை நடத்துவாங்க அவங்க முப்பத்தாயிரம் ரூபாய் கேட்குறான் ஒரு நாளைக்கு அதுவே பெரிய அந்தஸ்து நாம நினைக்கிறோம் இந்த பில்கேட்ஸ் என்ன பண்ணால் தன் கல்யாணத்தை ஹவாயில் ஒரு தீவை வாடகைக்கு கம்ப்ளீட் ஐலாண்டை வாடகைக்கு யாரும் வரக்கூடாது அன்னைக்கு அப்படிங்கிற தீவில் பெரிய மண்டபம் செட் பண்ணி ஒரு மில்லியன் டாலர் செலவு பண்ணினான் ஒரு மில்லியன் டாலர்னா இந்தியா ரூபாய்க்கு கணக்கு படிப்பாருங்க எம்மா காசு போகிறோம் அப்போ கல்யாணம் செல் அந்த மாதிரி ஒரு கல்யாணம் உலகத்திலேயே நடந்தது இல்லையா அவ்வளவு தாம் தும் பண்ணி இப்படி மாதமா கல்யாணம் நடத்தினான்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு பெரும் செல்வம் அளவில்லாத செல்வம் வரட்டும் அப்ப ஆமாம் அதுலித்த மகிமா இவை அதுலித்த என்றால் துலா என்ற சொல்லிலிருந்து துளி தே அதுளி தேங்கிற சொல்லு வருது அதாவது தெராசனாலே எடை போட்டு அல்லது வந்து உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்லி இன்னும் அளவு மகிமைன்னு சொல்லாம கணக்கு இல்லாம வரட்டும் வாழ்த்துற மனுஷன் மனநிறைஞ்சு வாழ்த்துறன் வரட்டும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து தாத்தா கிட்ட போய் தாத்தா நல்ல ஆசிர்வாதமாக கொடுங்க அப்படின்னா ஆயிரம் வருஷம் இருப்பேன் போதுமா பிள்ளை கூட்டி நூற்று கணக்குல பிற இந்த உலகம் பூரா ஆளுவேன் போதுமா சாகுற வரைக்கும் இளமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அவங்க ஆசை சொல்றாங்க நடக்குதா அது மாதிரி மயூர மனசார சொல்றார் கணக்கை இல்லாத செல்வம் வரட்டும் உங்களுக்கு ஒரு தராசனை எடை போட்டா அது ஈடு இனேன்னு சொல்ல முடியாத அளவு உங்களுக்கு பேரும் புகழும் சுகபோகங்களும் வரட்டும் இந்த பவபூதின்னு ஒரு கவிஞர் இருந்தான் வடமொழியில காளிதாசன் ஒரு கவிஞர் இருந்தான் இந்த காளிதாசனுங்கிறவன் காளி அம்மாவுடைய கவிஞனானவன் பவபூதிங்கிறவன் சரஸ்வதியுடைய அருளால கவிஞனானவன் இந்த ரெண்டு பேருமே போஜராஜனுடைய அரசவையிலே அரசவைக் கவிஞர்களாக இருந்தார்கள் இதில் வேடிக்கை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு ரெண்டு பேரும் சண்டை வரும் நான் பெரியவனா நீ பெரியவனான்னு பகுபூதி பாட்டு நல்லா இருக்குன்னு ஒரு தடவை போஜராஜன் சொல்லுவான் அடுத்த தடவை காளிதாசன் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவான் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன குறையனா மகாராஜா எங்க ரெண்டு பேரும் பாட்டில் யார் பாட்டு நல்லா இருக்குன்னு அறுதிக்கிட்டு சொல்லுங்க நேத்து அவன் பாட்டு இருந்தீங்க இன்னைக்கு ஏன் பாட்டு இருந்தீங்க எங்க ரெண்டு பேர்ல யார் உயர்ந்தவன்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா அது குறிப்பா பவபூதிக்கு காளிதாசன் மேல கொஞ்சம் பொறாமை அப்போ என்ன பண்ண இதனால வம்பா போச்சேன்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு ஆளுக்கு ஒரு பாட்டு எழுதுங்க ஒரு ஏட்டுச்சுவடியில இது ரெண்டையும் தெய்வ சன்னிதானத்துல பூஜைல திராசலை வைப்போம் எது வயிற்றா இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னா உன ரெண்டு பேரும் காளிதாசன் காளியை கும்பிட்டு எழுதுனா பவபூதி சரஸ்வதியை கும்பிட்டு எழுதினா ரெண்டு பேரும் காலியிடம் இடம் இருந்ததில்லை என்ன ஆச்சுன்னா காளிதாசன் எழுதின தட்டு கீழே உடனே பவபூதி மனசுக்குள்ள அம்மா சரஸ்வதிய அவமானப்படுத்திட்டே அப்படின்னு கத்தினான் உடனே அப்ப சரஸ்வதி என்ன பண்ணானா தான் அமர்ந்திருந்த வெண் தாமரையிலிருந்து ஒரு சொட்டு தேன் எடுத்து இந்த தட்டில் விளேசம் தெளிச்சாடான் உடனே சைனி அறங்கிருச்சு ரெண்டும் சரிசமாயிப்பா ஃப்ராடு இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு தன்னுடைய பக்தன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலை பண்ணிருச்சான் இதை வடமொழியிலே சொல்லுவார்கள் அதாவது தன் தனையனை போல பக்தனை போல இருக்கிற மகனுக்காக அந்த அம்மா வந்து தராசை சமமாக்கினா அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் காளியும் சரஸ்வதி அதை பத்தி சர்ச்சை பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் பின்னால போகுது அது பிறகு பார்ப்போம் எது சொல்ல இப்படி தராசனால நிறுத்து இவனுடைய மகிமை பெயர் புகழ் இவ்வளவு அப்படின்னு சொன்ன முடியாது என்னன்று மந்திராத்ரேனா இன்னொரு மந்திரம் அதை போலே இந்த சூரியனுடைய ரதமானது வானத்திலே ஒளிவுகிறது இன்னப்ப நான் சொன்ன இத்தனை கருத்துக்கள் காரணமா இந்த சூரியனுடைய ரதம் அப்படிங்கிறது ஒரு மந்திரமலை என்று சொல்லலாம் இன்னொரு மலை என்று சொல்லலாம் பிராமியன்புராசோ அசிஷித கிரண சந்தனக சந்ததம் லக்ஷ்மி அபாராம் அதுலித மகிமே இவ அப்புறோ மந்திர ஆந்திரிகே இன்றைய உபயதாரர்களான திருமதி கே லட்சுமி பயா மேரவர்களுக்கும் திருமதி அலுமிர புருஷோத்தமர்களுக்கும் இரமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கு நன்றி குறிவிடை பெறுகிறேன் நாளைக்கு இங்கே சுதர்சன சதகம் உண்டு எல்லா சொற்பொழிவுகளும் என்றும் போல் முறைப்படி நடைபெறும் ஜெய் ஸ்ரீமந்த் நாராயண்